பரவோட்சியரை இல்லை காலப்பருவம் சொம்மன்னா ஜீவன் அபரோட்சமா இருக்கிறவன் இந்த ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இல்லை என்ன ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு அதிஷ்டானத்தை பார்க்கறதுக்கு காலபசாரம் வேணும் அதிஷானத்தை எடுக்கணும் அதுக்கு அதிஷ்டானம் ஏன் இதுக்கு அதிஷான ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு மகாவாக்கு விசாரத்துக்கு இந்த காலப்பறவ உபாசன முடியாது அதெல்லாம் சொன்னதும் சரி தான் அதெல்லாம் துணைதான் ஒழிய நியர்த்து அதுதான் சத்துமே மகாக்கியம் இந்த காரணப்பெரும பார்த்தீங்கன்னா தேவைப்படுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் சுத்த சத்துவ குண சகித மாயையும் மாயைக்கு அதிர்ஷ்டான சேதனமும் மாயின்க ஆபாசமும் மூன்றும் கூடி வீசப்படும் இலக்கணம் தான் ஸ்வரூபம் அவர் வடிவம் என்னன்னா மூன்று சேர்ந்ததா வடிவம் இவ் ஈஸ்வரனே ஜகத்துக்கு காரணமா ஏதாவது ஜகத் பிரபஞ்சத்துக்கு காரணம் ஈஸ்வரன் தான் விரமில்லை ஈஸ்வரன் தான் காரணம் ஏன் அப்படின்னு சொன்னால் அஞ்சு தொழில் சேரும் ஈஸ்வரன் தான் இப்போ பிரமம் இல்லையான்னா பிரம்ம அதிஷ்டானமாக இருக்கு அது ஒருத்துவபாதான காரணம் ஜகத் காரணம் இல்லை அதனால பிரம்மம் வந்து சாட்சி மாத்திரமா இருக்கிறது தான் சன்னிதானம் செய்யறதுனால செயல்படுதெல்லாம் அப்படிங்கிறது காரணம் இருவரி ஒன்று உபாதாரண காரணம் மற்றும் நிமித்த காரணம் ரெண்டு காரணங்களை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு விளக்கம் சொல்ற கடத்தின் சொரூபத்தில் மண் போல யாது காரியத்தின் சொரூபத்தில் பிரவேசமோ யாதென்றி காரியத்தின் சீதி கூடாதோ அது உபாதான காரணமான படம் உபாதார அர்த்தம் சொல்லுங்க யாதின்றி கடம் இருக்காதோ யாதிரால கடல் உற்பத்தி யாரு கடத்துக்கு முந்தியும் விந்தியும் இடையிலும் அது உபாதார காரணம் விளக்கம் இது நிமித்த காரணம் தான் குலாலன் தண்டம் இது எல்லாம் ஏன்னா காரியத்துக்கு முந்தி இல்லை காரியத்துக்கு பிறகு இல்லை காரிய துணையா இருக்கான் அதனால அவன் பிரிஞ்சதுனாலே காரியம் கட்டுப்படுவதில்லை துணைக்கான நிமித்த காணம் இல்லைன்னா காரியம் கட்டுறதில்லை காரியம் அப்படியே இருக்கு காரியத்தின் சொரூபத்தில் பிரவேசமாக காரியத்தின் சிதி கூடாதோ அது உபாதாரண யாது காரியத்தின் சொரூபத்தில் பிரவேசம் காரியத்திற்கு வேற இருந்து குலாலன் போல செய்கிறதோ யாது நசித்தால் காரியம் கிடாதோ அவன் எனப்படும் உலண்டு போல சொல்றார் உலண்டு போல ஈஸ்வனுடைய சரீரமான ஜடமாகிய மாயை ஜகத்துக்கு உபாதான காரணம் சேதனமாக நிமித்த காரணம் என்றாருங்க உலண்டு பூச்சி திட்டம் கொடுக்குறது எதுக்கு அபி நிமித்தான காரணம் அதாவது உபாதான காரணமும் சேர்ந்து இருக்கு அது இழக்க முடியாது அது அப்படி இல்ல சேராது பின்னம் இல்லாமல் சேர்ந்தே ரெண்டு இருக்கு அது எப்படி ஈஸ்வரன் தனது புத்தி சக்தியினால உலகத்தை சீட்டி பண்ற உருண்டை பூஜை என்ன பண்ணது கூடு கட்டுது உலகத்தை சீட்டி பண்ற மாய சரீரம் சரீரத்தினாலே உலகத்தை படைக்கிறார் பரிணாம அடையது அதனால அபிநய நிமித்த காரணம் ஈஸ்வரன் சொல்றது காரணபெரும்தான் புராணங்கள்ல பிரம்மா சீட்டி பண்றாரு அப்படிங்கறதுன்னா பிராணங்களுக்காக புலியக்காக சொல்லதே இல்லையா உள்ள படிக்கு சிட்டு பண்ணது அவர் தான் இவர் பண்றாரு ஏத்துக்கலாம் இது ஏத்துக்கலாம் ஏ அப்படின்னு சொன்னா காலப்புறம் வந்து பிரேரணை பண்றதுதான் எப்படி நான் உள்ளே இருந்துச்சு காலுக்கும் கை குத்துற போடுறோம் செயல்படுது ஜீவனே போய் என்ன செய்யறது இல்லை சங்கல் கால் நடக்குது கை வாங்குது கொடுக்குது காரின் பாக்கு இதெல்லாம் ஜெய சங்கல் பண்ணாதான் அடிப்போல் நீச சங்கல் பண்ணுறாரு சீட்டி பண்ணணும் யார் மூலமாக பிரம்மஜேவன் மூலமாக அப்படின்னு காரிபுரம் மூலமாக பண்ணுறான் சீட்டு பண்ணணும் நாராயண மூலமாக பண்ணணும் அது சம்மாரம் பண்ணணும் விஷ்ணு சிவன் மூலமாக பண்ணணும் அப்படிங்கிறது எங்கே எங்கே தனித்தனி தொழில் சொல்லப்படுகிறதோ அங்கேங்க காரிபுரம் ஒரு காரிபுரமத்துக்கு அஞ்சு கற்பித்து சொல்ல முன்னாள் அப்போ அது காரிபுரமாக அர்த்தம் காரமத்த அடையாள அம்சம் கானபரமத்தை தெரிஞ்சுக்கொள்வதற்காக ஒரு லட்சணம் அது காகபரந்த வீடு தேவத்தின் வீடு அதே மாதிரி ஒவ்வொரு மூர்த்தியும் அந்த மதவாதியில் அஞ்சல் அறிவிப்பாங்க காரபெரும அர்த்தம் ஆகவே இதெல்லாம் விளக்கம் தெரிஞ்சுக்கணும்னா விசாரத்தினாலும் தெரிஞ்சுக்கூடிய புராணங்கள் கிடையாது வேதையும் யாரும் சொல்றதில்லை இந்த மாதிரி வரும்போது நான் விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த பாட்டில விளைக்கு சொல்ற சுழ்த்தி இதுவே காரணம் கோஷமா நந்தமாகும் மவித்தை தோறும் திருச்சாயே ஜீவகோடி நாசமா உயிர்க்க போது நாமமும் பிராஜனது பத பொருள் அவசியும் சொல்லி அவர் அடுத்தது கோஷம் ஆனந்தமாகும் இதுவே காலசை ஆனந்தமே கோஷமாகும் ராசசகுணம் அவித்தைணம் அவித்தை குணம் அவித்தை என்று சொல்லப்படும் இது ஜீவனுக்கு இனிமே ஆரம்பம் தேசரம் அவித்தே தோறும் மரணசத்துவமான அவித்தை தோறும் சிட்சாயே ஜீவகோடி பிரதிபிம்பித்துள்ள சித்தின் பிரதிபிம்பங்களே ஜீவகோடிகளாம் ஒரு ஜீவன் எழுதிய கோடிக்கணக்கானவர்கள் எண்ணிக்கை சொல்ல முடியாது எழுதிய பிறப்பு எண்பத்தி லாட்ச ஜீவபேதம் ஒரு வாரம் சொல்லியிருக்க வழி அதுக்கும் அடங்காது அது அதுவே சொல்லலாம் நாசமாம் உயிருக்கு நாசமாக நிற்கும் நாகா நிற்கும் உயிர்களுக்கு அப்போது காரிய சரீரங்களை அடையாமல் அவித்தை மாத்திர உபாதி உடைத்தாயிருக்கும் அச்சமயத்தில் அதான் சொல்லித்த அவசியங்கள் நாமமும் பெயரும் பிராக்யம் ஆம் பிரதமர் பிரசங்கம் தேசருவம் அவித்தை தோறும் என அவித்தைக்கு பன்மை பொருள் தரும் இடைச்சொல் கொடுத்ததினால் அனந்த பிரம்மாண்டங்களும் கற்பித்தவனம் என்றும் எந்த ஜீவனுக்கு ஞானம் உண்டாமோ அவனது அஞ்ஞானமும் ஈஸ்வரனும் பிரம்மாண்டமுமே நிவர்த்தியாம் மற்ற ஜீவர்களுக்கு பந்தமுண்டென்று கூறுகின்ற வாசஸ்வதி மதவி வாசிய உடன்பாடா உடன்பாடு என்றாம் ஆமாவனே அது இல்லைன்னு அழுக்குமா அடுத்த ஜென்மத்தில் யாரும் தெரியல அவர்கள் மறுக்கிறாங்க கொஞ்சம் அந்த கணக்கு சுத்தம் விளங்க மாட்டேங்குது என்ன பண்றது ஈஸ்வரன் ஒரு ஒரு அணுகிறான் ஜீவர்கள் அணுகும் போல ஈஸ்வரம் அதிகமா ஏன் சொன்ன இவளுக்கு அஞ்ஞானத்தினாலே ஒவ்வொரு ஞானம் வந்ததோ அப்போ இந்த ஜீவன் செத்தி போறாரு அப்பிரம் தான் இருக்கு அப்படி ஒரு கொள்கை அந்த கொள்கையா சொல்ல கிடையாது அதில் ஈஸ்வரன் ஜீவனுடைய அஞ்ஞான கற்பிதன் என்று சொல்லி இருக்கின்றது அதாவது ஈஸ்வரனை கற்பானி ஸ்மிருதி நானாவாக அஞ்ஞானத்தை ஒப்பி ஈஸ்வரனும் ஒருவன் திருட்டியும் ஈஸ்வரனும் ஒருவன் திருட்டியும் ஒன்று என்று ஒப்புவதும் கூடாது அதனால் இவருக்கு அவர் உடன்பாடு என்று சொன்ன உடனே சொல்றாங்க உடன்பாடு இல்லை அனுபவித்து பொருந்தது பல ஈஸ்வரர்கள் அங்கீகாரம் பண்ணிட்டோம்னா எப்படி பல ஜீவர்கள் சண்டை போடுறாங்களோ ஈஸ்வரன் சண்டை போடுவாங்க போட மாட்டாங்களா ரொம்ப நான் தயாராக இருந்தா இருந்தால்தான் என் இல்லாம இருக்க முடியும் ஏனென்னு சொன்னா ஈஸ்வரன் வியாபகமான இருக்க முடியும் இருக்கலாம் அதே போல ஈஸ்வரன் பரிச்சு எது கூடாது பின்ன யாதோ இவர் உடன்பாடான் உடன்பாடு எனின் அஞ்ஞானம் ஒன்று அந்தகாரம் போல அம்சம் அநேகமாம் அந்த கரணத்தில் ஞானம் உண்டாமோ அவச்சின்ன சேதனத்தில் முத்தனாம் ஞானம் உண்டாக இல்லையோ அவ அந்த அஞ்ஞான கோரும் உண்டு இவ்வாறு அஞ்ஞானம் ஒன்றெண்ணும் பட்சத்தில் பந்தமச்சம் விவகாரம் கூடும் அகலின் அஞ்ஞானம் ஒன்றெண்ணும் பட்சமே இவருக்கு உடன்பாடாம் அதாவது அந்த அஞ்ஞானம் அது வியாபகம்தான் ஆனாலும் அது பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு ஒரே இருக்கிறது இல்லை இருட்டு இருட்டு எல்லாருக்கும் இருக்கு இங்க இருக்க இருட்டு இருக்காதா அம்மா பட்டைகள் பொண்ணா பட்டையில இல்லையா எல்லாரும் இருட்டு தான் ஆனா அந்த விளைச்சம் வரும்போது அது ஒதுங்கிறது அப்படியே இப்ப இங்க வேலை கடைய இருட்டு வந்தது அது இருக்குதான் செய்யும் ஆனா இருட்டு வியாபமா இருந்தாலும் கூட நோக்கும் போது அங்கே துண்டு துண்டாத இருக்கிற மாதிரி தோற்று அப்படி போல அஞ்ஞானம் மாய போல ஞாபகம் தான் இருந்தாலும் கூட அது பின்னபின்னமாக தோற்றக்கூடிய சாமர்த்தியும் இருக்குமனமா தோற்று அதுல பிரதிமபித்த ஜீவனு பின்னபின்னமா இருக்காங்க அதனால அஞ்ஞானம் ஒன்றைய தான் இருந்தாலும் கூட அதனுடைய துளவுகள் அம்சங்களாக தோற்றுவதனால வெவ்வேறாக தோற்றுகிறது அவர் பிரதிமதித்த ஜீவனும் வெவ்வேறுதான் என்பதை ஏற்றுக்கொண்டாக அஞ்ஞானம் ஒன்று சித்திக்கும் அதனால ஒன்றெண்ணும் பட்சத்தில் பந்தமோட்ச விவகாரங்கள் கூடும் எந்த அம்சத்துக்கு எந்த இடத்துல எழுத்து போட்டவோ அந்த போகும் மற்ற இடத்தை இருட்டு தானே செய்யும் அப்ப அந்த இடத்துல இருட்டு மாதிரி அவனுக்கு விசாரம் செய்தே ஞானம் வந்தது அவனுக்கு அஞ்ஞானம் போயிடுச்சு அந்த பகுதி மட்டும் போயிடுச்சு நடத்தணும் மற்றவர்கள் எடுத்துத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால பந்த அங்க வந்து தனித்தனி இருக்கத்தான் செய்யும் என்பது அருத்து எழுபத்தி மூணாவது மூணாவது அன்றையும் அஞ்ஞானம் ஜீவேஸ்வர விவாகரகிதமான விபாகம் என்ன பிரிவுன்னு அர்த்தம் விவாக ரகிதம் பிரிவு இல்லாத அர்த்தம் ரகிதம் என்ன இல்லாதது சகிதம் அர்த்தம் பிரிவுகள் இல்லாத சுத்த பிரமத்தின் ஆசிரித சுத்த பிரி ஆன மறைத்தல் பண்ணுகின்ற இதுபோல எனில் அந்தமானது கிரகத்தை ஆசிரித்துக் கொண்டு ஆச்சாதனம் பண்ணுவது போல இந்த பச்சம் சுவாசிரிய சோவிசிய பச்சம் என்பர் சுவாசிரியா அதாவது தண்ணியை ஆசிரித்துக் கொண்டு தண்ணியை மறைக்கது அவையோ இரு என்ன பண்ணது அந்த வீட்டுக்கு வீட்டையே ஆசிரியமா இடமா கொண்டு வீட்டை மறைக்குது வீட்டுக்கு சுவாச சுவேசம் தனியே சிடமாக கொண்டு வீட்டை மறைக்குது அப்படிங்க அது போல தாஷாந்திரத்தில் சொல்றார் இதற்கு சுத்தப்பிரவுமே மாயைக்கு ஆசிரியம் சுத்தப்பிரம்தான் மாயை கடம் கொடுக்குது சுத்தப்பிரமே மாயக்கு விஷயம் என்று பொருள் அந்த பிரமமானது மாயை ஆதாரமாக கொண்டு பிரம்மத்தை ஈர்க்கிறது அப்போ என்ன செய்யுது அந்த பிரம்மம் பிரம்மம் மாயை மாயையே ஆதாரமாக இருக்குது அந்த பிரம்மத்தையே மறைக்கிறது அது மாய சாமர்த்தியம் அதாவது சுவாசிரிய சுவாசங்கள் சுவாசிரியா தண்ணியே இடமாக்கொண்டு தண்ணியை மறைத்தம் தனி விஷயம் அர்த்தம் மாயை சுத்த பிரமத்தை மறைப்பதே அதனை விஷயம் பண்ணினதான் மறைக்கிறதா விஷயம்னு அர்த்தம் இங்கே சஞ்சேபசாரீரகம் அதாவது பிரம்மசூத்திர சஞ்சேபசாரம் பேருண்டு விவரணம் வழக்கம் வேதாந்த முக்தாவளி அது ஒரு சர்சனம் பத்வை ஒரு சாஸ்திரம் தீபிகை விளக்கக்கூடிய வாசஸ்வதி என்பவர் ஜீவன் ஆசிரிதமாய் பிரமத்தை விஷயம் பண்ணுகிறது என்று ஒப்பினர் அஞ்ஞானமானது எனக்கு இருப்படமாக இருந்து கொண்டு பிரம்மத்தை மறைக்கிறது சொல்றாங்க நான் அஞ்ஞானி பிரம்மத்தை அறிகின்றேன் என்னும் தோற்றவால் நானினும் சத்தத்திற்கு பொருளான ஜீவன் அஞ்ஞானி என்பதால் அஞ்ஞானத்திற்கு ஆசிரியமாக விளங்குகின்றன பிரம்மத்தை அறிகின்றேன் என்பதால் அஞ்ஞானத்திற்கே விஷயமாக பிரம்மம் தோற்றுகிறது இவாற்றால் அஞானம் ஜீவன் ஆசிரிதமாய் பிரம்மத்தை விடயம் மண்ணுகின்றது என்பது வாசகருடைய மதம் ஜீவபாவம் அஞ்ஞானத்தின் காரியம் அஞ்ஞானம் சுதந்திரமாக ஒரு காலம் இராது அதனால் நிராசிரிய அஞ்ஞானத்தால் ஜீவபாவம் கூடாது விரைஞான ஜீவபாவம் வராது முன்னே ஏதேனும் ஒன்றன் ஆசிரிதமாக அஞ்ஞானம் இருக்குமாக அப்போது அஞ்ஞான காரியமாக ஜீவபாவம் உண்டாகும் போலரத்துவமும் அஞ்ஞான காரியமாகலான் ஆகலின் ஈஸ்வர ஆசிரிய ஆசிரிதமாகவும் அஞ்ஞானம் இருக்கும் எதனது ஆசிரியமாம் எனில் சுத்த பிரம்மத்தின் ஆசிரியமாம் ஆசிரித்தமாய் அனாதியாம் இப்படி எதை பிரம்மத்தை ஆசிரியர்கள் பிரம்மத்தை ஆசிரித்து பிரம்மத்தையே மறைக்கிறது ஆனா பிரம்மத்துக்கு மாயே தண்ணியே மறைத்து தண்ணியே விஷயம் பண்ணது மரத்தில் விஷயம் பண்றது இனி அனாதிகள் சொல்றது அநாதி ஆதி என்பது உற்பத்தி ஆனது அனாதின் உற்பத்தி அதனால் சேதனமும் அஞ்ஞானம் அனாதி அவர்கள் சம்பந்தம் அனாதி சம்பந்தால் ஜீவபாவம் ஈஸ்வரபாவம் அனாதியாம் அவற்றின் பேதங்களும் அனாதி ஆறாவது அங்கனவாயினம் ஜீவபாவம் ஈஸ்வரபாவம் இரண்டும் அஞ்ஞானத்தின் அதீனமாம் இந்த பாவனையில் இருக்கம் வசம் அதீரம் அதனால் அஞ்ஞானத்தின் காரியம் சொல்லப்படும் ஜீவன் அஞ்ஞானத்திற்கு அதிர்ஷ்டான ஆசிரியம் என்ற கூடாது சுத்தபிரவமே அஞ்ஞானத்திற்கு அதிர்ஷ்டான ரூப ஆசிரியமாம் சுத்த பிரமம் என்னும் அதிஷ்டான ஆசிரியமாகியமத்தையே ஆச்சாதனம் மறைத்தல் செய்கிறது அதன் பின்னர் நான் அஞ்ஞானியா இருக்கிறேன் என்னும் இவ்வாற்றால் ஜீவன் அஞ்ஞானத்திற்கு அபிமான ரூபா என்பதும் நான் அஞ்ஞானியா இருக்கிறேன் ஜீவனுக்கு வாசமாக ஆசிரியம் கிடையாது அபிமான இருந்து கொண்டு நான் அஞ்ஞானியும் சொல்றது அபிமான ஆசிரியர் மொழியே அவளுக்கு மந்தம் எப்போதுமே கிடையாது கண்ணாடியிலே பிரதிக்குன்னு சொன்ன கண்ணாடிக்கும் சம்மந்தம் கிடையாது சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா அந்த அபிமானத்தினால நான் மேடுபள்ளமா இருக்கிறேன் புள்ளிகளா இருக்கிறேன்னு சொல்றதை வாசமாக பிரஜம்பத்துக்கு கண்ணாடி சம்பந்தம் கிடையாது சம்பந்தம் அப்போ அதை உணரும் போது கண்ணாடியின் கோளாறு உடைய பிரதிமத்தின் கோளாறு இல்லை என்ச்சீக்கிரம் அப்படி போல ஈஸ்வரன் செஸ்வாக முத்தனானதனாலே அவனுக்கு மறைப்பு கிடையாது ஜீவனுக்கு செலவாக பெத்த நானனாலே மறைப்பின் காரணமாக நான் அஞ்ஞானி சென்றேன் ஆனாலும் இது ஐவான் ஆசிரியனுடைய வாசவான ஆசிரியம் அல்ல என்பது இவருக்கு உடன்பாடாம் என கொள்க உற்பத்திக்கு ஆதி என்று பெயர் அது இல்லாத அநாதி அனாதியாம் ஜீவன் எல்லாம் என்று இருபத்தி ஒன்பதாம் செயல்கள் கூறியிருத்தலின் அனாதிக்கு நாசம் கூடாது என்று வரும் பிராகபாவத்திற்கு பிராகபவன் முன்னின்மை நடத்த உண்மையில்லை போல ஜீவத்துவத்திற்கு ஞானோதயத்தால் புலிகண்டன் போல சப்பனத்தில் புலிகண்டான்னா ஜாகம் வந்துடலாம் அப்படி போல நாசம் கூடும் என்று உயிர்த்தர் பொருட்டு நாசமா உயிர்க்கின்றார் சொல்லியிருக்க ஆராத நாசம் இல்லாதான்னா ஒன்றுதான் வாசன முதல்ல கற்பித்தானு அதாவது பிரம்மமும் அஞ்ஞானமும் அனாதி பிரமம்தான் வாசாதி அஞ்ஞானம் கற்பித்தனாதி சம்பந்தம் அனாதி ஏன் சொல்லுதுன்னா என்னைக்கு பெருமை ஏற்பட சொல்ல முடியாது அஞ்சானம் எப்போ வந்ததுன்னா அதுவும் சொல்ல முடியும் எங்களுக்கு சம்பந்தம் எப்படி ஏற்படுது அதுவும் முடியாது அதனால சம்பந்தம் அண்ணாது சம்பந்தத்தால் வரக்கூடிய ஜீவஈஸ்வர பாவனையில் இருக்கின்றனே அதுவும் அனாதுதான் அது எப்போ வந்ததுன்னு சொல்ல முடியாது சம்பந்தம் ஏற்பட்டு கொஞ்ச காலம் குடிச்சு வந்ததா சம்பந்தம் ஏற்பட்ட உடனே வந்ததா என்ன பண்ண முடியும் சரிங்கள் இதனுடைய அண்ணாது பேதங்கள் எப்போ ஏற்பட்டது அனாதிகள் சொல்லப்படும் ஆறு அனாதிகள் அழிந்து கற்பிதம் வாசனாத ஏதனாவது சொன்னா அது தத்துவத்தை நாசம் அடையுது இது ஆத்ம ஞானத்தினாலேயோ மதத்தினாலேயோ நாசம் அடைவதில்லை அதனால அது அனாதி மட்டும் இல்ல அந்தமில்லாத கூட நாசம் இல்லாத கூட இது அனாதான நாசம் உண்டியதுக்கு ஐந்துக்கு அதனால் கற்பிதானு பேர் எப்போ நாசம் இருக்கு அப்படின்னு சொன்னா தத்யஞானது நாசமடை தத் ஞானம் வரும்போது நித்தியம் நிச்சயிக்கப்படுகிறது நாசமடை தானே ரெண்டு விதம் ஒன்று லயரூபா நிவர்த்தி நாசம் மற்றொன்று சொருபமாக நாசமடைகிறது அதாவது நைரூபம் அப்படின்னு சொன்னா சுடித்தீர ஒடுங்கிற மாதிரி ஒடுங்கறது அது நாசம் தான் பிரளயத்தில் ஒடுங்குது அது நாசம் தான் ஆனாலும் அத்தியந்த நிகழ்த்தி இருக்கு அது விஜயமுக்தியில போகுது அது வரைக்கும் அதனால அத்தியந்த நிவர்த்தி ஜீவனுக்கு போயிடும் ஆகவே அது வரைக்கும் அத்தியந்த நிகழ்த்தி கிடையாது சோபாதி பிராந்தி தோற்றம் உண்டு நிச்சயம் நிச்சயம் இதுதான் பாதம் சொது பாதம்னா போய் நிச்சயிக்கப்படுகிறது கெட்டு போய்ச்சி சரி அப்படி இருக்கிறதுனால இது அநாதி என்று பிரம்மத்துக்குரியத கற்பித அநாதிகளுக்கு அந்த உண்டு அர்த்தம் அது அந்தம் இருக்கிறதுனால அது நாசமுன அது நிச்சயம் தான் நிச்சயிக்கப்படும் பிரம்ம ஒன்று சத்தியம் பிரபஞ்சம் என்பது காரணம் அப்படிங்கறது கோஷம் சுளித்தாரணா சரீரம் சொன்னதில் மட்டுமோ முழு குண திரண்டால் வந்த மூலவா ரோபம் சொன்னோம் ஒழுத்து சூக்குமவா ரோப வழியும் மொழிய கேளாயின் ஏழு முப்பத்தி நாலாவது பாட்டு இதுவரை இனிமே சீட்டுக்கிரம சொல்லி ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லிட்டு வருவார் அதில் மூலப்பருத்திகள் இருந்து முக்குணங்கள் சத்து தமசு ஈஸ்வரனுக்கு காண என்றும் பிரஜோகுணம் இவளுக்கு காணும் சேரும் என்றும் தமோகுணம் உலக உற்பத்தி காணும் என்றும் அழுக்கொடு பற்றம் செய்வதற்கு மரணசத்துவமான அவித்தியையும் அதன் காரியமான முதலிய ஈனகுணங்களையும் யான் எனது என்று விசுவசிக்கும் ஜீவர்களுக்கு கிஞ்சித்வாதினால அற்பச்சம் சித்தெறிவுடைய அர்த்தம் அர்ப்பச்சத்துவம் அற்ப சக்தித்துவம் பரிச்சனத்துவம் அற்ப சாமர்த்தியத்துவம் அற்ப அவித்தியாபாய உடனே இதெல்லாம் ஜீவனுக்கு எட்டு குணங்கள் சொல்லப்பட்டுள்ளன அதனால இது சேர்த்திக்கணும் விஸ்வசிக்கும் ஜீவர்களுக்கு அதுவே ஆனந்த கோஷம் அவித்தையே ஆனந்தமய கோஷம் சுளுத்தி காரணசரீரம் அதுவே சுழித்தி அவத்தையும் காரணசரீரம் ஆகும் இம்மட்டும் சொன்னது இதுவரையில் கூறியது முழு மோக இரண்டு குணத்தால் வந்தன அந்த முழு மோகமான சத்துவனம் வர்ணசத்துவம் என்னும் மாயை அவித்திகளால் உண்டான மூல ஆரோபம் சொன்னோம் காரணாத்தியாசத்தை கூறினோம் அத்தியாசங்கள் காரணாத்தியாசம் காரியத்தியம் சொல்லப்பட்டு ஒண்ணு காரணாத்தியாசம் அதாவது சொரூபத்தை மறைக்கிறது அர்த்தம் மூல ஆரோபம் சொன்னோம் காரணாத்தியாசத்தை கூறினோம் இனி கூறத்தக்கதான சூட்சும பிரபஞ்ச அத்தியாச கிரமத்தையும் மொழிய நீ கேளாய் கூற நீ கேட்பாயாக என்றவார்கள் அவித்தையின் கண்ணே ஆவரணசக்தி உண்மையில் அது தமது நிசரூபமான கூடத்தவரூபத்தை மறைத்துக் கொள்ளலால் அவித்தையிலும் அதன் காரியமான கிஞ்சித் தொற்று அதிகளிலும் யான் எனது என்னும் தெருக்கு ஜீவருக்கு உளவாகலின் அழுக்கொடுபற்றும் சிவர்க்கு என்றும் அழுக்கொடுபட்டம் ஆவண சக்தி அழுக்கு அவித்தை மாயை காரிய பிரபஞ்சத்திற்கு மூலமாகலாம் அவித்தை மாயை இதெல்லாம் காரியபஞ்சம் மூலமாக இருக்கின்றன சமோ குணம் போல் பிரியாண் யானும் மூகம் முழு குண வந்த என்றும் கூறினார் ஆனாலும் மயக்கம் கொடுக்கக்கூடிய முழுக்குணம் எல்லாமே மயக்கம்தான் சத்யன் வர வரைக்கும் இந்த மயக்கத்தில் இருந்தே ஆகணும் அதனால தான் சில பேருக்கு மோகன் போய் வச்சுக்கிறாங்க மோகன் மோகன் சுந்தரம் மோகன்ராஜ் அது நல்ல பேர் தான் என்ன மயக்கத்திலே இருக்குங்க அர்த்தம் என்ன மயக்கத்திலே இருக்கு நாங்கள் அப்படின்னு சொல்லி நேரடியாக சொல்கிறாங்க அவங்க அப்படி என்ன இவ்வளோ உள்ளபடி எடுத்துக்கிறவங்க அவங்கெல்லாம் அப்படியே பேர் வச்சுக்கிறாங்க ஆக மயக்கம் பிராந்தி பிராந்தினாலும் மயக்கம்தான் அதாவது பிராந்தி கடைன்னு போயிருக்கு மயக்கத்து கொடுக்குற கதை கூப்பிட்டாங்க மயங்க எப்படி ஆடுறாங்க இந்த சூக்கும ஆர்வம் சொன்ன பிறகு ஏதாவது மூல ஆரோவம் சொன்ன பிறகு சூக்குமாவும் அதை அழுத்தப்பட்டு போகிறோம் ஏமா மாயா வினோத வீத அருளினாலே பூமிலி உயிர்க்கெல்லாம் போக சாதனம் தோன்றும் என்றும் என்றும் அவதாரிய இதுவும் அது என் பதப்பொருள் ஏமா மாயாவிநாத இசனார் ஆவரணம் இன்மையின் சுத்த பிரம்மாக சுத்த பிரம்மன் நான் என்று அர்த்தம் பிரம்மாகம் விரும்பவே நான் நன்றி என் அனுபூதியினால் எழும் கழிப்பினையும் அது சந்தோஷம் மாயாவினோத ஈஸ்வனார் அவருக்கு மறைப்பில்லை எப்போது ஆனந்தமா இருக்க மாயினால் ஜகசிரட்டி ஆதி லீலைகளை உடையவனான அதாவது ஜகசிரிட்டி ஆதி சொன்னனால சிரிட்டி சம்மாரன் அனுப்பின திருவரும் சேர்த்துக்கணும் திருபுரா சம்மாராதி ராவண சம்மாராதி லீலைகளை உடையவன் ஆனார் ஈஸ்வனுடைய இப்போ திருபுர சமாதி சிவனுக்குரியது ராவண சமாதி ராமர் விஷ்ணுக்குரியது இது ரெண்டையும் சேர்த்து போட்டுக்கார என்ன அர்த்தம் என்ன காரணம் அப்படி அங்கெங்க பார்த்துக்கோங்க காரணப்பிரமும் விஷ்ணுமல்ல சிவனுமல்ல அது ரெண்டுக்கும் காரணமா இருக்கிறது பெரிய இதெல்லாம் அங்கங்கள் உறுப்புகள் ராவண சமாதம் பண்றது விஷ்ணு அவதாரம்னு சொன்னது புராண வழக்கது வழக்கு அப்படி இல்லை காரபே விஷ்ணுவாவும் சிவனாவும் தோற்றுகிறது ஆரம்பித்து காரிபரவம் சொல்லப்பட்டது அவர் மூலமாக நடக்கின்ற வேலைகள் விளையாட்டுகள் செடி சம்மரணங்கள் துரோபம் எல்லாமே காலப்புறம் செய்யறது கை கொடுத்தது இடதியை கொடுத்தது வலது கொடுத்ததுன்னு சொன்னா என்ன அர்த்தம் கை கொடுக்குமா கைப்பட்டு கொடுக்குமா இங்க கையை உடம்ப்தான் கொடுக்கறா அர்த்தம் கை தானாக கொடுமா கொடுத்தது கை தான் தூரதிருஷ்டியில் கை தான் கொடுத்தது ஆனால் விஷார சிருஷ்டி கை கொடுத்ததில் கையை தான் கொடுத்தது இருந்தாலும் கையை உடையவன் கொடுத்தான்னு தான் அர்த்தம் அதுபோல் தூரதிஷ்டியில் விஷ்ணு தான் சம விஷ்ணுவோட அவதானம் ராமார் அவர்தான் ராமாயணத்தை கொண்டார்ன்னு சொல்ற தூரதிருஷ்டி ஆனால் அவருடைய அம்சியாக இருக்கின்ற காரண அது காரணம் அதே போல் திரிபுர சமாளம் என்று சொல்வது அதுக்கு அம்சியாக இருக்கின்ற சிவன் காணப்படும் சிவனாக இருந்து சிவசம்மான எல்லாத்துக்கும் அறிவானியாவின் ஜீவன் தான் காண முடிய இந்த உறுப்புகள் காரணம் அல்லது இது அப்படி போல சிவா விஷ்ணு அல்லது முருகர் அல்லது கணேசர் இவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் உலக <laughs> இருக்கு <laughs> <laughs> <laughs> விவகார திருஷ்டிக்கு ஓரளவுக்கு வேறுபாடு உள்ளார்கூட பாரமாதிரி திருஷ்டிக்கு வேறுபாடு கிடையாது ரெண்டு கையும் சாம்பு கும்பிடும் போது ரெண்டு கையில் தான் கும்பிடறாங்க ஒரு கேள்வி கும்பிட்றாங்க இடது கையே அவசரமான காரியம் போது அப்படி நிறுத்தி விட்டு எப்படியா கும்பிட்றாங்களா இப்படி கும்பிடுறாங்களா ரெண்டு கையை சேர்த்துக்கிறாங்க அப்போ அந்த சமமா போச்சு பாரமாதிரி திருஷ்டி சமம் விவகார திருஷ்டிக்கு கொஞ்சம் வித்தியாசம் வரதான் செய்யும் கொஞ்சம் வித்தியாசம் அது கொஞ்சம் தான் வித்தியாசம் அதிக வித்தியாசம் இல்லை ால ஒருத்தாசமா கற்பன கிடக்கியமோ கழிப்பறையும் மக்கள் கருதாங்க அது அறியாம சமையல் இருக்க அவரு கழிப்பறை கட்டியாமருந்தா அப்படி போல இங்க விவகார திசைகளை கை கால்கள் வித்தியாசமா தேட்டினாலும் கூட பரமாதிஷ்டிக்கு ஜீவன் தான் காரணம் என்று எப்படி நாம நடைபெறும் தெரியுதோ இதே போலதான் சிவா விஷ்ணுவாதிகள் வேறுபோல தேட்டினாலும் கூட ரெண்டும் காணப்பெற அம்சங்கள் தான் நினைக்கணும் அப்படி ஒரு பாவனை செய்யலாக்க அத்வைத பவனம் வராது பவன்தான் இருக்கும் அதனால வேறு தவிர கற்பிக்கப்பட்டு சண்டைதான் போட்டுக்குவாங்க சைவம் பெருசு வைஷ்ணம் பெருசு என்று சண்டை தான் போறோம் சைவம் பெருசு இல்லை வைஷ்ணவம் பெருசு இல்லை என்ன விஷயம் பாகுபாடு செஞ்சாங்கன்னா அந்த மூர்த்தங்களுடைய ஆக்கிரகங்கள் சில பேர் இருக்கிறதுனால பாகுபாடு செஞ்சாங்க கடைபோனா எல்லாம் அரிசிதான் ஏன் ஒரே இடம் போட்டி வைக்கலாமோ அதே மாதிரி தோசை போட்டி அமைக்கணும் அதே மாவுதான் தோசையில உயிர்த்தே அப்புறம் வர டெஸ்வரர் வர வெங்க ஆனியன் ரோஷ்டி வர ஏன் இவ்வளவு செய்யறாங்க இட்லி தான் அந்த மாவுலயே ஏன் செய்யறாங்க அப்படின்னா ஜீவர்களாங்க கடக்காரம் செய்யறாங்க செய்வானா அதுக்கு அந்த விலையம் வித்தியாசம் இருக்கு உடம்புல ஆரோக்கியம் வித்தியாசம் தான் இட்லி உள்ள ஆரோக்கியம் இருக்காது வரைச்சது அப்படி போல இருந்தாலும் கூட மாவு ஒன்று தான் நிச்சயம் பண்றோம் அதுல இருந்து பாகுபாடு இல்லை அப்படி போல இல்ல சிவவிஷ்டுவாதிகள் முதலான விவகாரங்கள் வித்தியாசம் இருந்த விவகாரம் திருஷ்டிக்கு அவங்க அம்ச அம்சியாகிய கால பெரும் ஒன்று தான் இங்க கொஞ்சம் மாறுபாடு இருக்கலாம் என்ற ஒரு ஞானம் இருக்குமே ஆனால் அதுதான் அத்வைதானுக்கு காரணமா இருக்கும் இல்லைன்னா அத்வை ஞானம் இல்லை அத்ய ஞானம் தான் அப்படிங்க தோசைதான் உயர்வு இவனும் ஆதாரமாக அவனுக்கு அதான் உயர வச்சுக்கலாம் இட்லி தான் உயர் வந்தான் இவனுக்கு இதான் உயர்வு அவனும் வச்சிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் மாவு அது எல்லாரும் ஒன்றுதானே அப்படிங்கிற அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டாக்க என் தகராறு இடமில்லை அப்படி போல இங்கே சிவன் அனுமாராக வந்திருக்கார் அதனால எங்க ராமர் தான் பேர் அப்படின்னு சொல்லலாம் அனுமார் அம்சம் சிவன் அம்சம்தான் சரி இருக்கட்டும் அங்கே சிவனுக்கு நந்தியாக போயிருக்காரு மாரோடையன்னு பேர் அதுக்கு சிவன் கோயில பாரு உள்ளே ஒரு நந்தி வச்சு சின்ன நந்தி இருக்கு அது விஷ்ணு நந்தி இருக்கு வெளி நந்திதான் நந்தி அவர் தான் வேலாசருக்கு அவராக இருக்கிறது உள்ளே ஒரு மால்விடையின்னு பேர் சின்னது இருக்கு செப்பு செஞ்சிருப்பாங்க இதில் வந்து கல்லை செஞ்சிருப்பாங்க எல்லா விஷயங்களும் இருக்கும்னால மால் உடைன்னு பேர் அப்போ அவர் மேலே மால் விடையில் உட்காந்துருக்காரு இல்லை போ சிவனுமானு இங்கே அனுமர் மேலே உக்காந்துருக்காரு ராமர் அங்கே அதில் உட்காந்துருக்காரு அது மாதிரி வைர அது ரெண்டும் கலந்து ஏன் அப்படி இருக்குன்னு சொன்னால் எடுத்தது தான் போக வேண்டியது சார் கையே அழுது கையை செய்யற காலத்தில் இலதையா மேலே இருக்கும் இடது செய்யறது அதுதான் மேலே இருக்கும் ஒரு கை எந்த வாரம் பண்ண துணைக்கு எந்த கை வேணுமோ இல்லையா பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு துணைக்கு ஒரு கையில் வேணுமோ இல்லை வேண்டியிருக்கு அதே போல் இந்த கை செய்யறதுக்கு இது துணை வேணும் எப்படி மனசுத்தம் பண்ணுவது வலது தண்டு குத்துல மனசுத்தோ தண்டு குத்துறதுக்கு ஒரு கை வேணுமோ இல்லையா ஒரு கையில் என்ன பண்ணுது அப்போ ஒன்று கூட உதவி பண்ணிக்கிட்டே இல்லையா அப்படி போல விவகார ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்யறதாக தான் பிராணங்கள் சொல்லப்பட்டிருக்க வழியே அன்று ஒரு நாள் சொல்லப்படலை ஒரு நாள் கட்டிக்கிறாங்க எங்க சாமி எங்க சாமி செய்வே இந்த மதவாதிகளுடைய போக்கை நாம் ஏற்றுக்காம வேதாந்த போக்கில் காரணப்படும் ஒன்று கருதுமையான இதெல்லாம் நமக்கு தேவையில்லை நாம் கானபிரம பாசனம் செய்ய முடியும் அப்படி செஞ்சால் தான் சத்துமதி மகாவித்தினாலே அதிர்ஷ்டான செய்தியை பற்றி பார்க்க முடியல பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் ஆங்காங்க சாமி இந்த மாதிரி காட்டிகிட்டே போவார் எங்கே பார்த்தாலும் காலபிரமத்தை பற்றி விளக்கமாக சுசுரிக்கமாக காட்டிகிட்டே போவார் அதனால தான் ஜெக சிரட்டி ஆதி திருவள்ள சம்மாராதி ராவண சம்மாராதிலைகளையும் உடையவனான ஈஸ்வனுடைய பூமலி அருளினாலே சிறப்புமிக்க தன் அருளினாலே உயிர்களுக்கு எல்லாம் சேட கர்மத்தோடு அவ்யத்திற்கிடந்த ஜீவருக்கு எல்லாம் பிள்ளை காலத்துல அது நிச்சயமா இருக்கிற கர்மத்தை எல்லாம் அவ்யத்தை ஒடுங்கிருப்பாங்க மீண்டும் வெளிப்படுவாங்க என்ன முன்ன பார்த்தா போக சாதனம் உண்டாக போக சாதனமான சூட்சம தேகங்கள் புலவாதர் பொருட்டு இது போக சாதனம்னு பேர் சூட்சத்துக்கு போக ஆலயம் போகத்தை அறிவிக்கிறது இடம் அது போக சாதனம் ஜீவன் போகி அணிவிப்போக போகி போக சாதனம் போக ஆலயம் என்று அதன் பிறகு தாமத குணம் தமோகுணம் பிரதான மாயானது என்றும் என்றும் மூடல் என்றும் கனமான ஆவரணம் என்றும் இருவிதம் ஆம் தோற்றம் என்றும் நானாவான விட்சேபம் என்றும் இரண்டு சக்தியாய் இருவகை சக்திகளாக பிரிந்தி தோன்றும் ஆவர்த்தி ஆவரமானது மூடல் ஜீவர்களை மறைக்கும் தத்துவ தவிர மற்ற எல்லா ஜீவர்களையும் இருபத்தி தத்துவங்களையும் ஒன்றாக பார்க்கும்னு கட்டள பாடத்தில் வரும் அப்படி எதா சம்பந்தம் அப்படின்னு சொல்லப்படும் இதை பிரிக்கிறது சத்தங்களின் வேறுபாடுகளை அறிவதே அமுத்தி வேறுபாடுகளை அறிவது பரோட்சமுத்தி அதை பரோட்சி அறிவது பரோட்சம் தானே அப்புறம் இந்த விளக்கங்கள் எல்லாம் ரெண்டு பிரிவு ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஒன்று நம் சுபத்தையை மறைக்கிறதுக்கு காரணமாக இருக்கு ஆவணம் அந்த ஆவணம் ரெண்டு விதமும் சொல்லப்பட்டிருக்கு அச்சமபாத ஆவரணம் அபானாபாத இல்லை என்பது அசத்து அது பரவஜானத்தினாலும் போகுது பிறகு உண்டு என்று சாஸ்திர பரமானத்தை ஒத்துக்கிறோம் விளங்கவில்லை என்பது அவானம் அவானம் என்ன விலங்குகள் அர்த்தம் விளக்க அவானம் என்ன விளங்க விளக்காமீன் விளக்கம் என்பீன் அர்த்தம் அதனால அபான ஆபாதக ஆவரணும் ஆபாயம்னா சம்பாதிக்கிறது கொடுக்கிறது விலங்கு விலையே கொடுக்கும் ஆவணம் மறைப்பு அந்த மறைப்பு அப்புறோச்சி அர்த்தம் போக முடியாது புரோட்சி போறது இல்லை அப்புறோச்சி ஆனால் தான் போயிடும் அது வரைக்கும் திருநண்ணூரில் தீவிரமாக செஞ்சாதான் போகும் சும்மா சாதாரண செஞ்சாலும் போயிடாது முருக கடையை முன் இருக்குமே என்ன செம்ம சாதாரணமா இருந்தா தான் அப்புறம் வரா என்பதை முடிக்கிறார் தோற்றமாம் சக்தி தன் சொல்லியா வெண்ணா வெண்ணு காட்டதாம் காட்டிய நீர் நீரின் மண்ணா சாதனும் அவதார்கள் பொருள் சொல்லிய தோற்றமாம் சக்திதன்னின் முன் சொல்லிய அவ்விருவகை சக்திகள் உள்ளே விட்சேபமாகிய சக்திகள் என்றும் ஆம் சத்தமாத்திரையான ஆகாசம் உண்டாம் விண்ணின் காற்றது ஆம் ஆகாசத்தில் நின்றும் நீரின் மண் ஆம் அப்புறும் கந்த தன் மாத்திரையான பிரிதி உண்டாம் போற்றும் இவ்வைந்தும் இவ்வைந்து தன்மாத்திரைகளுக்கும் நொய்யபோதங்கள் என்று அபஞ்சீகங்கள் சொல்லப்படும் சாற்றும் சொல்லா நிற்கும் இவற்றின் அபஞ்சீகிருத போதங்கள் என்றும் போக சாதன தனு உண்டாகும் போக சாதனம் என்று சூட்சம தேகங்கள் மற்றபூர் இருந்து அதாவது பூதங்களிலிருந்து ஒவ்வொரு தன்மாத்திரையும் அடுத்து தனித்தனியாக வைத்தது ஒன்றாக வைத்தது என்று கட்டப்பாலத்தில் வரும் அப்படி போல இங்கே போத உண்டாகின்றன தன்மாத்திரைகள் சொல்லி அப்புறமா மேலே பிரித்து பிரிச்சு சொல்ல ஆதி குணம் எப்போதும் மடங்களும் தொடர்ந்து நிற்கும் கோதில் வென் குணத்தில் ஐந்து கருவியாகும் ஐந்தும் உளம்புத்தி இரண்டாம் ஆன சாதன மாமை வேளும் பிரிவினாலே அவதார்கே இது இதன் பதப்பொருள் ஆதிமுக்குணம் தமக்கு காரணமான தமோகுண பிரதான மாயின்கண் உலகாகிய தத்துவம் தமசில் தமசில் தமசு என்னும் குணங்கள் இப்பூதம் அடங்கலும் இத்தன்மாத்திரைகள் முழுதிலும் தொடர்ந்து நிற்கும் சம்மந்தித்து நிற்கும் அதாவது இந்த எதிரெடுத்தாலும் மூலகுணம் இருக்கும் இதுதான் ஒரு ரெண்டாவது குழம்பு காய்ச்சுறாங்க ஒவ்வொரு காரம் இருக்குது ஒரு சொட்டிலையும் இருக்கும் ஒரு டம் இருக்கும் ஒரு செம்மு குழம்பும் இருக்கும் ரெண்டாவது குழம்பும் இருக்கு அது பிரிக்க முடியாது எவ்வளோக்கு எவ்வளோ சீரு அவளையும் இருக்கு அதுபோல இந்த முன் குணங்கள் ஒவ்வொரு அணவிலையும் இருக்கும் என்பது அது ஒன்று ஊழலாக இன்னும் தாழும் வழியே இல்லாமல் இருக்காது என்பது வெண்குணத்தில் ஐந்து போரும் இப்போது சொல்றூதங்களின் குற்றமற்ற வெவ்வேறாக வைத்தருவியாகும் ஓதிய பின்னை ஐந்தும் சொல்லிய பூதங்களின் சத்து குணக்கூற்றில் எடுத்து ஒன்றாக வைத்த ஐந்து போரும் குளம் புத்தி இரண்டும் ஆம் மனம் புத்தி என்றும் இருவித பரிணாமுடைய அந்த கணம் ஆம் இவ்வேளும் இவ்வேடு தத்துவங்களும் சத்து குண கூறாதலால் அந்த தன்மாத்திரைகளில் சத்துவம் ராஜஸ்தம ஸ்மூனிருக்கும் சொல்றதுனால அது தன்மாத்திரைகளில் சத்துகுணம் கூற பச்சுள்ள இந்த தன்மாத்திரைகள் ஐந்து பூதங்கள் இருக்கின்றன ஐந்து பூதங்களையும் சத்துவத்தில் ஒவ்வொரு பூதத்துக்கும் அதாவது தன்மாத்திரைக்கும் ஒவ்வொரு கூறாக எடுத்து ஒன்றாக இருந்தது ஞானேந்திரம் பேர் இது அந்த கணவன் தனித்திரி ஞானேந்திரன் பேர் இதுல கட்டளை சொன்னது ஐந்து பூதங்களுக்கும் ஐந்து அந்த கணத்தில் ஐந்து சொல்லப்படுது மனம் உசித்த அங்காரம் சித்தம் அதாவது உள்ளவன் ஐந்து சொல்றாரு இவங்க ஒன்னு அடைக்க சொல்ல பழக்கம் உண்டு புத்தியில் அங்காரத்தையும் மனதில் சித்தத்தையும் அடைக்க சொல்றார் அதோட உள்ளத்தையும் இங்க சொல்லும் கூட அது புத்தியில் அடங்கியிருக்க ரெண்டேதான் இங்க ரெண்டும் அஞ்சு ரெண்டு ஏழு ஏழு ஞான சாதனம் சத்த குண காரணமாக இருக்கிறதுனால என்பதை சொல்லி நடத்தது கர்மசாதன குணத்தில் வேுக்கள் என்றும் பெருந்தொழிற்கருவி என்றும் பெயரா பதினேழு மி லிங்க தேகம் சுரா சுர விலங்காய் தோன்றிய உயிர்கள் அவதார் இது என்பத இராசத குணத்தில் அபச்சீகிருத்த பூதங்களின் ரஜோகுண கூற்றில் எடுத்து வேறு இட்ட ஐந்து கூறும் எடுத்து தனித்தனியே வைத்த ஐந்து கூற்றுக்கும் ஐந்தும் ஒன்றாக வைத்த ஐந்து கூற்றுக்கும் பெருந்தொழில் கருவி என்றும் முறையே பெரிய கர்மேந்திரிகள் எனவும் பிராணவாயுக்கள் என்றும் பிராணாதிவாயுக்கள் எனவும் பராவிய பெயராம் சொல்லார் என்ற நாமங்களாம் இந்த பதினேழும் இப்பதினேழு தத்துவங்களும் சுரர் அசுரர் நரர் விலங்கு ஆயும் தேவர் அசுரர் மனுடர் விலங்கு பறவை ஊர்வன நீர் வாழ்வன தாவரங்களாயும் தோன்றிய உண்டாகிய உயிர்களுக்கு எல்லாம் ஜீவ கோடியில் அனைத்திற்கும் லிங்க தேகம் சூட்ச தேகங்களாம் என்று வரும் கூட என்றும் சொல்லப்படும் அப்போ அப்படி இருந்தாலும் கூட அதில் எல்லாமே செயல்படுவதில்லை அடங்கி போகுது பரிசோ மட்டும்தான் இருக்கும் மரத்துக்கு சில பேர் சொல்றாங்க அதுக்கு சுத்திரம் கூட உண்டு சொல்றாங்க காது கேக்குதான் அது எப்படி என்ன நன்ற இனிமையான சங்கேதெல்லாம் படிச்சேன் ரெக்கார்டு வச்சுக்கோ காட்டணும்னா அப்படி கேட்டபுள்ளே மரத்தில் அதிகமா காய்க்குதான் அப்படிங்கிறாங்க இப்படி ஒரு ஆராய்ச்சி போயிடுறாங்க பாவ ஏறிக்கும் பாவ வீழ்சல்ல அப்படி போல அது நான் போய் ஏத்துக்க முடியாது அது நேர்ல பாத்த வேணா ஒத்துக்கலாம் வழியா நேர்ல பாக்க பரோட்சமா ஒத்துக்க முடியாது அவ்வளவுதான் அப்படி சொல்றாங்க அது அந்த மாதிரி இருக்கு அது பிரச்சனை இல்லை இருந்தாலும் இப்படி சொல்றாங்க சூட்சம சரீரம் ஏழு வகைப்பட்ட ஜீவர்களுக்கு உண்டு அர்த்தம் அவ்வளவுதான் அதை எழுதி தான் போறோம் எழுவகைப்பட்ட ஜீவர்களுக்கும் எண்பத்தி நாலு ஜீவ வேதங்களுக்கும் சூட்சீரம் உண்டு அது சில வெளிப்படும் சில வெளிப்படாமல் இருக்கும் ஈரறிவு ஊழறிவு பரிசு உணர்ச்சி அப்புறம் பார்க்குற உணர்ச்சி அப்புறம் அதோட சுவை உணர்ச்சி வாசனை உணர்ச்சி அப்புறம் மேலே அஞ்சும் உண்டு மிருகங்களுக்கெல்லாம் பறவைகளுக்கு மிருகங்களுக்கெல்லாம் அஞ்சும் உண்டு மனிதனுக்கு அஞ்சியோட ஆறு வரையும் இருக்க சொல்லப்படுது அப்ப அதுக்கு இல்லையா அது கூட இப்போ மாடு இருக்கு மாட்டுக்கு எல்லாமே சாப்பிடறது இல்லை குறிப்பிடத்தான் சாப்பிடுது பகுத்தறிவு இருக்காருன்னா அது பகுத்தறிவு ஆகாது அது வாசனப்பிரகாரம் அது வாசித்தம் அது மனிதனுக்கு அப்படி இல்லை மனிதனு பகுத்தறிவு என்கிறது என்னன்னா எதிர்காலத்தையும் சென்ற காலத்துக்கு உணர்றான் இன்றைக்கால காலத்தில் மூணு காலத்துக்கு உணரக்கூடிய சாமர்த்து அதுக்கெல்லாம் வாசனை சரி அது அருந்தல் பொருந்தில் செய்தல் பயமாச குரல் இது தவிர அதுக்கு சுபாவம் வேறு கிடையாது ஈவனுக்கான சுபாவம் தான் அருந்தல் பொருந்தில் செய்தல் பயமாச குரல் அந்த பொருந்தைகள் செய்த காரணத்தினால பயமாச கொள்றான் அது அங்கே இருக்கு இதுவரை மனித ஜென்மம் எடுத்தவங்க கூட மிருகம்தான் அதற்கு மேலே அவன் சென்ற காலத்தை நிகழ்கால எதிர்காலத்தை சிந்திக்கணும் சிந்தனா சக்தி பயன்பட அதனால தான் மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை உள்ள பவித்தறிவு இல்லையா நேரத்து அவன் சொல்றான் பவித்தறிவுன்னு சொல்றேன் பவித்தறிவுல பவித்து இவ் பகுதி பார்த்து கெட்டு போனான் பைத்தறிவு இல்லை பவித்தறிவு மரணத்தின் பிறகு நம்ம வாழ்க்கை உள்ள பிறப்பு முந்தி வாழ்க்கை உண்டு தெரிஞ்சுக்கணும் அது நம்பணும் அது பிரமாணம் சுடுதினால நம்பணும் அப்படி நம்பாதவன் பகுத்தறி விடுவேன் அர்த்தம் அல்ல அப்புறம் அதோட கொஞ்சம் அறிவு இருக்கு அது கூண்டில் வாழ்ந்து வீடு கட்டி வாங்குறேன் எல்லாம் அதே வாழ்வதற்கு சௌகரியங்கள் வித்தியாசம் இல்லையா வாழ்றது கூண்டு தான் அது குண்டு இருக்கு கூண்டு கட்டலாம் பெரிய குண்டு அவ்வளோ என்ன பகுத்தறிவா இத பகுத்தறிவாங்க சுவாசத்தான் அதனால மூன்று காலங்கள் நான் இருக்கிறேன் முன்னே இருந்தேன் இப்போ இருக்கேன் நாளைக்கு மனது போய் இருக்கிறேன் இது மட்டுமா பல கோடி ஜென்மங்கள் எடுத்திருக்கிறேன் இது இறைவன திருவடி அடைய வரைக்கும் இந்த ஜென்மங்கள் தொடரும் என்று இந்த நிச்சயம் இருந்தா தான் பகுத்திருக்க அர்த்தம் அப்பதான் பிரிச்சு பிரிச்சு பாக்குறான்னு அர்த்தம் இல்லாதவங்கன்னா மிருகங்களுக்கு சமானம் ரெண்டு கால மிருகங்கள் நாலு கால் மிருகங்கள் வச்சுக்கலாம் வேற விஷயம் சொல்ல முடியும் ஆசிரியர்கள்லாம் அவர்கள் மனதில சேர்க்க முடியாதுன்னு சொல்றான் யாரு அது ஆனா உண்டாது வரும் மூணு சேர்ந்து மெருமில்லாரு வீடு இருக்கு யாரையா கட்டுறது இல்ல இல்ல அப்படியே உண்டாட்சி சொல்ல முடியுமா கட்டினது இருக்கா எதுல இல்ல எங்க பூட்டிலோங்க கட்டினது என்ன தானா கட்டப்படுத்த இல்லான ஒரு மனிதனுடைய பிரயத்தனத்தினாலதான் கட்டப்படுத்துவதான உண்டாகலை நிச்சயமன்றமோ இந்த உலகம் உற்பத்தி ஆகி நிலைத்து இவர்கள் ஒரு சக்தி சுரசக்தி அவனுஷன் உட்காந்து போயிருக்கலாம் கஷ்டான உடனே இல்லாம கட்டமா வருமா தானா மலைக்குமா தானா மலைக்கிட்டா கூட விதை ஒண்ணு வேண்டியிருக்கு புல்லு முடிச்சா அது வேணும் மரம் முடிச்சா விதை வேணும் விதை யார் கொடுப்பாங்க யார் போட்டாங்க அதுக்கு ஒரு ஆள் இணும் இல்லை முடிச்சிருமா அதுபோல இந்த விசாலத்தினால நோக்கமெல்லாம் மேலாக ஒரு சக்தியுடைய ஒரு புருஷன் இருக்கணும் அறிவு புருஷன் இருக்கணும் ஜனமில்லை அறிவாறு சதன புருஷன் சர்வஜன் அப்படி ஏத்துக்கலன்னு சொன்னா அவன் மிருகம்தான் அவள் அவணம் ஐந்தரிக்கடி வந்த அறிவு கிடையா அவன் சொல்றதுன்னா உபச்சாரம் தான் அறிவு அப்படிங்க கருத்து என்று பதினேழு சொல்லப்பட்டுள்ளனர் அதை பற்றி சொல்றாரு ஆனாலும் கட்டல பாரதிய முரணா இருக்கு சில சில பிரிவுகள் மாறுதலா சொல்லப்பட்டிருக்கு காரணம் வேறு சாஸ்திரம் இருக்கலாம் அதை எடுத்து போட்டுக்கலாம் கட்டப்பாலத்துக்கு பொருந்தார் என்பதை பார்ப்போம் சத்துவகுண கூறுகள் கூடி சத்துவம் என்னும் அந்த கருணத்தை உண்டாக்கின அந்த கரணம் ஞானத்திற்கு ஏது ஞானத்தின் உற்பத்தி சத்துவத்தால் அங்கீகரித்திருப்பதால் அந்த கரண பூதங்களுடைய சத்துவ குண காரியமான பஞ்சபூதங்களின் காரியமான சகாயமா மாதறிமட்டி சத்ருந்த ஒரு பச்சுல்ல பிறகு அதிலேம் இருக்கு எல்லாத்திலும் இருக்கணும்னா அது திடமாக வைத்துக் கொள்ள வேண்டியதுதான் அன்பு நிறுவனம் இருக்கு அதனால சத்துக்குல அதாவது பஞ்சபூதங்களுடைய சூட்ச பஞ்சபூதங்களுடைய சத்துக்குல அம்சத்திலிருந்து பூத்திற்கு ஒரு மாத்திரை எடுத்து ஒன்றாக கூட்டி வைத்தது அந்த காரணம் சொல்லப்படும் அதே போல சத்துகுணூலிலிருந்து பஞ்சபூதங்கள் ஒவ்வொரு மாத்திரையும் எடுத்து தனித்தனியாக வைத்தது ஞானேந்திரம் சொல்லப்படும் அந்த ஞானேந்திரங்கள் இந்த அந்த காரணம் அந்த ஞானேந்திரம் செத்த பைச கண்டிப்பாக பூத்தருக்கு ஒரு மாதத்தை எடுத்து ஒன்றா குத்தி யானாதி பிராண வாயுக்கள் சொல்லப்படும் யானன் பிராணன் அபானன் சபான சொல்லக்கூடிய ஐந்து வாயுக்கள் அதே ரஜோகுண கூட்டில ஒவ்வொன்றும் எடுத்து சந்தினியாக வைத்தது கன்மீனம் சொல்லப்படும் வாக்கு பாணி பாதம் பாய்ரு வசம் சொல்லக்கூடிய ஐந்து கன்மீந்திரங்கள் அவர்கள் அந்த கண்மீன் இருக்கிறதுனாலே கர்மசாதனம் ஆயினும் சொல்லப்படும் கரை விவகாரங்கள் செய்வதற்கு அதாவது சாயம் பண்ணுது ஆகவே இந்த தத்துவங்களில் இருபது தத்துவங்களையும் சூழ்ச்சி வேண்டாம் கட்டளப்பாடம் இதுல பதினேழு தேல்லப்படும் இந்த உள்ளம் அங்காரம் இதெல்லாம் புத்திரடக்கம் சித்தம் மனிதர் அடக்கம் அப்படின்னு சொல்லி பதினேழு சொல்லப்படுது இந்த பதினேழு லிங்க தேவம்னு சொல்லப்படும் லிங்க தேவம்னாலும் சூசீல் ஒன்றுதான் ஆகவே இந்த சாஸ்திரத்தில் கொஞ்சம் வித்தியாசம் ஆகும் இன்னும் பாஷ்டத்தில் மனமும் ஒன்று தான் அந்த காரணத்தை மனம் ஒன்றுதான் பிரிவுகள் அடக்கம் இந்த மாதிரி ஆறு புறங்கள் என்று வரும் இதுல கொஞ்சம் மாறுதல் போட்டிருக்காங்க இந்த சூட்சம் அந்த வியான வாய்க்கல்ல கிரியங்களை மாத்திருக்காங்க கற்ற பாடத்துக்கு கொஞ்சம் மாறுதல் மாறுதலாக இருக்கிறது காரணம் வேறு சாஸ்திரங்கள் ஏதாவது இருக்கலாம் கையெழுத்து போட்டுக்கலாம் என்பதை வச்சுக்கிட்ட ஸ்ரோத்திரேந்திரியம் ஆகாசத்தின் குணத்தை கிரகணம் செய்வதால் அதற்கு ஆகாசத்தில் என்றும் உற்பத்தி சொல்லப்படும் இப்படி எவ்வூதத்தின் குணத்தை எவ் இந்திரியம் கிரகணம் செய்கின்றதோ அப்பூதத்தினும் அவ் இந்திரியத்திற்கு சொல்லப்படும் ஆகாசத்தின் வாக்க இந்திரமும் வாயுவின் பதேந்திரியமும் புதியமும் உற்பத்தமும் கிரியை அப்பஞ்சேந்திரங்களும் கிரியைக்கு சாதனங்களாக கர்மேந்திரியம் எனப்பட்டன கிரியை பிரஜோகுணத்தினால் உண்டாவதா உண்டாவது அதனால் பூதங்களின் ரஜோகுண கூட்டில் அவற்றிற்கு உற்பத்தி சொல்லப்பட்டது தான் விமானத்துக்குள்ளது கர்மத்துக்குள்ளது கர்த்தமும் ஞானத்துக்கு உள்ளது சமூகம் சோதர் திரை மயக்கம் முதலானது உண்டானது ஆகவே இந்த சமூக கூட்டிலிருந்தா பஞ்சபூதங்கள் தோழ பஞ்சபூத உற்பத்தி பின்னால் சொல்ல இப்படி சிரிட்டு கருமங்கள் ஒரு விதமா சொல்ல இரண்டு பேருக்கும் இவளர் கோசமோன்ற பொருள் இவுடல் மருவன் சேவன் இந்த சூச்சும தைரியத்தில் பொருந்திய ஜிவனானவன் இளம் தேஜசன் என்று ஆவன் இளங்காங்க தைஜசன் என்று சொல்லப்படுவன் தேஜஸ் என தேஜஸ் சம்பந்தம் சைஜஸ் என்ற ஒளி சப்பனா அவன் செயல ஒளியுடன் கூடியிருக்கிறதுனால தேஜஸ் தேஜஸ் என்ன ஆத்மாவோட கூடி விளங்குகிறான் தேஜிசம் என்றும் ஷற்பண கற்பிதன் என்றும் அதாவது சொல்லப்படும் அப்படி கேட்ட பாட வரும் இவ்வுடல் மருவம் ஈஸ்வரன் இரண்டிய கற்பனாவன் இந்த சூட்சம சீரத்தில் பொருந்திய ஈஸ்வரன் இரண்டிய கற்பன் என்று சொல்லப்படுவன் சூரட்சத்திலேயே இவ்வருக்க சமர்த்தி சூற்றத்தில் இருக்கிறதுனால இது சம்பந்தப்பட்டதுதான் இவடல் இரண்டு பேருக்கும் இப்பதினேழு தத்துவமயமான தேகமே ஈவ லிங்க சூக்கும செய்கிறோம் லிங்க தேகம் என்னும் பயிரை உடைய சூக்ம செய்கிறோம் ஆம் இவடல் மூன்று கோஷம் ஆம் இலிங்க தேவமானது பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் என்னும் மூன்று கோஷங்களாம் இது கனாவத்தையாம் இது சொப்னாவத்தையாம் சொப்னாவஸையில் சூட்சரம் செயல்படுகிறது ஆனாலும் மனசுதான் செயல்படுகிறவுடைய மற்றெல்லாம் தொழைவாக இருக்கும் பிராணம் செயல்படும் மற்றெல்லாம் செய்ய அதிகமாக படுறதில்லை மேல மேலே இருக்கும் பிரா முக்கியமானது மனசு தான் அந்த கணவன் அது ஆத்மாவுடைய பிரகாசத்தினாலே வாசனை பிரகாரம் விவகாரம் பண்ணும் வாசனை அடிப்படைக்கும் அது சில பேர்களுக்கு சொப்பனை வரதில்லைன்னு சொல்கிறாங்க சில பேர்களுக்கு ஏதோ ஒரு சமயத்தில் நல்லா தெரியுதுங்கிறாங்க சில பேருக்கு அடிக்கடி நல்லா தெரியுதுன்னுக்குறாங்க காரணம் என்னன்னா தமிழ் மனத்தினால் மூடப்பட்டதுன்னு அர்த்தம் தமிழ் மணம் அதிகமாக இருந்தால் சொப்பனை வரலு சொல்லுவாங்க சொப்பனை தான் போயிடும் தமிழ் மனத்தில் மூழ்கி இருக்கிறதுனால சில பேர் விளக்கமாக தெரியும் சில பேர் ஒரு செம் விளக்கம் இருக்குது ஒரு செம்மி விளக்கம் இருக்காது ஒரு ஆளே கிடையாது எல்லாரும் சொப்பனம் உண்டு குழந்தைகள் கூட வரும் சில செம குழந்தைகள் அழும் ஏதே உண்டு வாசன பிரகாரம் அது வந்து தீரும் மிருகங்களுடைய வாழ்க்கையே சொப்பனம் தான் வாசனப்பிரகாரம் போகிறதானே அதே சொப்பனம் தான் தனி சொப்பனம் ஒன்றும் தேவையில்லை தாவரங்களுக்கு சுதான் விவேரம் ஒ ஒ ஒன்றும் இல்லருங்க அதை சு வருது எப்படியும்பு அதற்க அதாவது பௌத்திரவு கிடையாதுக்கு அதே போல சொப்பனத்திலேயே பௌத்தரிவு இல்லை அங்கேயும் வாசனை தான் ஜாகராச பௌத்திரிவு இல்ல